ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கவிஞர் வண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு சிறு இசை என்ற நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இரண்டு மத்திய மாநில உறவுகளை விசாரிக்க சர்க்காரியால் குழுவை நியமித்தவர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மூன்று இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தங்க போர்வை நாடு என குறிப்பிடப்படும் நாடு எது இரண்டு இந்தியாவில் முதல் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்ட இடம் எது மூன்று இந்திய அணு ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்டு மகிழலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நற்றினையோடு நன்றி வணக்கம்